வணக்கம் இது மலை பேச்சு பாட்காஸ்ட் நான் உங்கள் ரோனிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தக தலைப்பு வந்து மீனின் சிறர்கள் இது ஒரு நாவல் நூலை எழுதியவர் வந்து தஞ்சை பிரகாஷ் பக்கம் முந்நூற்றி விலை வந்து முந்நூறு டிஸ்கவரி புக் பேலர்ஸ் அவங்க இந்த புத்தகத்தை பதிவிச்சிருக்கிறாங்க இந்த புக்கை வந்து முதல்ல நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னா இது முழுக்க ஒரு தஞ்சை வட்டாரத்தை சேர்ந்த ஒரு அக்கரகாரத்தை சேர்ந்த பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற ஒரு நாவல் இந்த புத்தகம் முழுக்க ஒரு அக்கரகாரம் சார்ந்த அந்த பிராமண பெண்களுடைய ஆசை காதல் காமம் வேகம் துக்கம் தவிப்பு ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த புத்தகத்தை அந்த குறிப்பிட்ட வட்டாரம் சார்ந்து அதே சமயம் அந்த வாழ்க்கையை பற்றி அந்த பெண்களுடைய வாழ்க்கை தஞ்சை வட்டாரத்தில் இருந்த அங்கே இருந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துடைய போக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக நம்ம அந்த புத்தகத்தை படிக்கலாம் அடுத்து இந்த புத்தகத்தோட கதை என்னென்னா இல்லை ரங்கமணி அவர் வந்து அந்த நாவலுடைய நாயகன் இவர் வந்து அந்த பெருமாள் கோவில் அருகில் உள்ள அக்கர்காரம் அதோடய பேர் பெருமாள் ஸ்டோர் அங்கே இருக்கிற பெண்களை வந்து காதலிக்கிறாரு அந்த பெண்கள் காதலிக்கிறாங்க அவர் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க தங்களை தங்களுக்கு மட்டுமே சொந்தமாய்க்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த ரங்கமணி வந்து அவங்க காதலித்தாலும் கொண்டா கூட அவங்களை யாரையும் ஒரு திருமணம் செஞ்சுக்க விரும்பலை அது திருமணம் செஞ்சுக்க நினச்சாலும் அது சாத்தியமில்லை ஏன்னா ரங்கமணியுடைய குடும்பம் வந்து ஒரு பணக்கார குடும்பம் இந்த பெருமாள் ஸ்டோர் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு வருமான குறைவான சாதாரண தினக்கூலி தொழிலாளர்கள் உள்ள ஒரு அக்கரகம் அது வீடு வந்து ஒரு மேல்தட்டு வர்க்க பிராமணர்கள் அவங்களாம் இது வந்து பெருமாள்ஸ்வர்கள் இங்கே இருக்கிற அகரத்தில் இருக்கிறவங்க முழுக்க வந்து அந்தஸ்து குறைவான பிராமணர்கள் இந்த ரெண்டு பிரிவு இருக்குது இப்போது இவங்களுக்கிடையில் இருக்கிற அந்த உறவு பிரச்சனைகள் அந்த நாவலுடைய மையம் இதில் ரங்கவாணி வந்து கல்லம் நாவல் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற ராஜு வந்து ஒரு காமத்தை வந்து ஒரு கருவியை பயன்படுத்தி பெண்களை வந்து ஒரு விழிப்புக்குள்ளாக்கிற ஒரு கதாபாத்திரம் அதே மாதிரி இங்கே ரங்கமணி வந்து தன்னுடைய காதல் காமம் மூலம் இந்த பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுதாரிப்பு உருவாகிறார் அந்த காமம் தான் அந்த பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு வெளிச்சத்தை ஒரு அதுவரையில் அவங்களுக்கு இல்லாத ஒரு புது உலகத்தை வந்து உருவாக்கி காட்டுது அதை சில பேர் வந்து தங்களுக்கு மட்டுமே சொந்தமாய்க்கும்னு நினைக்கிறாங்க அது சாத்தியமெல்லாம் போகுது அதை புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க ஒரு நல்ல முறையில் அமைச்சுக்கிறாங்க அதுக்கு ரங்கமணி வந்து ரங்கமணியோடைய அவருடைய உள்ளே வர்றது மூலம் நிறைய கற்றுக்கிற நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பின்னால் உதவுது அது எப்படி உதவுது அப்படிங்கிறத அந்த காமாட்சி பகவதி குட்டி இந்த கதாபாத்திரங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த பெண்கள் இந்த கதையில் வர்ற பெண்கள் எல்லோரும் பார்த்தா முதல் அப்பா மாதிரி தோணுன்னா கூட யாருமே வந்து வாழ தெரியாதவர்களோ இல்லை ஒரு ஒரு முட்டாள்தனமான ஆட்களோ கிடையாது எல்லாமே வந்து புத்தி கூர்மையான ஆட்கள் தான் ஆனால் மன ஒரு புத்தி கூர்மையானவர்கள் மனதிடம் கொண்டவர்கள் தான் ஆனால் என்னென்னா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இந்த சமூகத்தில் அதை எப்படி அவங்க அடையிறாங்க அதை ரங்கமணி எப்படி தான் கதை ஏறத்தாழ அவர்களுக்கு வந்து அவங்க திருமணமாய் போனால் கூட திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லை சிக்கலாகும் போதோ ரங்கமணி வந்து உதவி செய்கிற இந்த இதில் வந்து ரங்கமணி ஒரு முறை சொல்கிற ஒரு வாசகம் உண்டு நான் வந்து எல்லாத்தையும் நேசிக்கிறேன் அது அதுக்கான அர்த்தங்கிறது நமக்கு அந்த நாவல் படிக்கும்போது தான் நமக்கு தெரியும் முதல்ல அது நமக்கு தெரியாது பொது ஒரு காம வேகத்தில் ஒரு ஒரு நம்முடைய வேலையை நம்ம முடிச்சுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா சில வாசங்கள் அது மாதிரி தான் நமக்கு ஆரம்பத்தில் தோணுது ஆனால் அது இந்த நாவலை படிக்கும்போது பின்னாடி போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு ஏன் அதை சொல்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியும் இந்த வகையில் தங்கமணி வந்து நான் எல்லோரும் நேசிக்க சொன்னால் கூட அது தொடக்கத்தில் யாருக்கு புரியறதில்லை ஆனால் அதே சமயம் பவானி சுந்தரி இது மாதிரி ஆட்கள் கேட்குற கேள்வி ரங்கமணியே ஒரு ஒரு மிரட்சிக்குள்ளாகுது ஏன்னா அவங்க வந்து இப்ப கேள்விங்கிறது ரங்கமணி வந்து தன் பெண்களுடைய உடல் ஒரு சோதனைகளை செய்கிறார் அப்படின்னா அதை பற்றியான கேள்விகளை அவங்க பவானி கேட்குறாங்க சுந்தரி கேட்குறாங்க இது ரொம்ப வந்து ஒரு ஒரு மிரட்சிக்கு உள்ளாகுது அதுக்கப்புறம் அவனுடைய செயல்பாடுகளே கூட கூட ஒரு மாற்றம் வருது வெறும் காமம் மட்டும் இல்லை பெண்களோட அவங்களோட வாழ்க்கை மற்ற விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அவங்க கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க அந்த வகையில் இது ஒரு கதை நடக்கிற இடங்கிறது ஒரு பெருமாள் கோயிலை ஒட்டி இருக்கிற ஒரு அக்கரங்காரம் அதுதான் பெருமாள் ஸ்டோர் அங்கே இருக்கிற ஒரு தலைமுறை பெண்களுடைய கதை மீனிங் சரர்கள் இந்த இதை பற்றி மீனிங் சரகள் இந்த நாவலில் தனியாக ரங்கமுடி வழக்கம் சொல்கிற இடம் தனியாக வருது அதை ஒருத்தர் படித்து அவங்களா தான் புரிஞ்சுக்கணும் இதை நம்ம விலக்கி சொல்லணும்னால அது நல்லா இருக்காது இது ஒரு வகையில் அந்த மீன் சிறகங்கள் வந்து உருவகமாக ஒரு பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றி சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயம் அவன் சார்ந்த சமூக சாதி அவன் ஒரு மறைமுகமாக ஒரு இகழ்ச்சி இகழ்ச்சியாக பேசுகிறான் ஆனால் அதே சமயம் எல்லாத்துக்கும் புரியுமான அது கஷ்டம் ஏன்னா நல்லா படித்த கூட ஒரு ரங்கமணியை சொந்தமாகவும் ஒரு தன் அதாவது பவானி வந்து தன் தன்னை வந்து இன்னொரு ஆணை இடம் வந்து உடல் உறவுக்கு தன் கணவனே அழைச்சிட்டு வர்றான்னு சொல்லி அவனை கொ வரும்போது கூட லலிதரி மாதிரி ஒருத்தர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அவங்கள புலகாரி அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்களே ஒளியை அவங்களுக்கு வந்து அது அது அதோடய பின்னழுகிற உண்மையை புரிஞ்சுக்கவும் முடியல அதை புரிஞ்சுக்கும் அவங்க தான் விஷயம் இந்த வகையில் ரங்கமணிக்கு பார்க்குற பெண்ணோட பேர் வந்து அகிலா அவங்க வந்து ஒரு அவங்கள வந்து அறிவுப்படுத்தும் போதே கூட உடனடிவிப்பை வந்து அழகாக விவரிச்சுட்டு இறுதியை ரங்கமணி அதை அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு கலப்பில்லாத ரத்தம் ஏன்னா அவங்க வந்து ஸ்ரீ வைஷ்ணவன் அந்த பிராமணர்கள் அதனால் அப்படி சொல்லி அதை அவங்களுடைய விவரிப்பு வந்து முடியுது அகிலாவ்த்தினது இந்த வகையில் ரங்கமணியோடய பெற்றோர் வந்து மகாதேவையர் லோகாம்பால் இந்த ரெண்டு பேரும் வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசதியான ஒரு இடத்துல பெண்ணை பார்த்து மருமகளை பார்த்து மகனுக்கு மனம் முடிக்கணும்னு முடி முயற்சிங்க அதுவும் லோகாம்பாலுடைய தம்பியுடைய மகள் அவங்க தான் அகில அவங்கள தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு இடத்துல இரநூறு வேலி நிலம் இருக்குது அவங்க டாக்டருக்கு படிச்சிருக்கிறாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து தஞ்சையில் நடக்கிற கதைங்கிற நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த வகையில் இந்த இங்கே இங்கே அதாவது அக்கரகாரம் இந்த அக்கரகாரத்தில் பெருமாள்ஸ்வரம் அக்ரஹாரத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஹோட்டலில் செர்வராக இருக்கிறது இது தோசை போடுறது அப்படி இருக்கிறாங்க இதே இன்னொரு பக்கம் இருக்கிற பணக்கார வர்க்க பிராமணர்கள் வந்து வக்கீல் ஜட்ஜு அரசு அது மாதிரி அது மாதிரி இருக்கிறாங்க இந்த வகையில் ரங்கமணி வந்து ஒரு காமம் சார்ந்து பெண்களை பயன்படுத்தினா கூட படிப்போ அப்படிங்கிறது நம்ம சூட போகிறதில்லை அவன் முழுக்க எல்லாத்தையும் படித்து ஒரு நல்ல வேலைக்கு பிறவை படித்து கூட அவன் பெருசாக வேலைக்கெல்லாம் முயற்சி கொண்டதில்லை அவன் வீட்லேயே இருந்துக்கிட்டு இந்த பெண்களுடைய உறவு கொண்டுகிட்டு அப்படியே இருக்கிறான் இதுதான் அவனுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் அவனுடைய செயல்பாடு வந்து இங்கே அதாவது அந்த பெருமாள் ஸ்டோரில் இருக்கிற ஆண்களுக்கு அது ஒரு சிக்கலாக தோணுது ஏன்னா அவங்க நிறைய பெண்கள் அடையணும் வச்சுக்கணும் கூட அது சாத்தியமாகதில்லை ஆனால் ரங்கமணிக்கு அது எளிமையை கைவிடுது அது ஒரு வகையில் அவங்களுக்கு பொறாமையே வயிற்றுழற்சி உண்டாகுது இதில் முக்கியமான பாத்திரங்கள் நம்ம பார்ப்போம் முதல்ல ரங்கமணி அடுத்து பெருமாள் ஸ்டோரில் இருக்கிற இளம் பெண்கள் கிருஷ்ணவேணி அப்புறம் காமாட்சி சுந்தரி வசந்தா மைதிலி மாமி கார்த்தியாயினி லலிதரி பவானி பகவதி குட்டி கதை தொடங்கும்போது கிருஷ்ணிக்கிற ஒரு பொண்ணு அவங்கக்கிட்ட இருக்கிற உறவு அது பற்றி அப்படி தொடங்குது அதுக்கப்புறம் க கதையில் கிருஷ்ணவேணி கொஞ்சம் காணாமல் போயிடறாங்க மீதி பெண்கள் வர்றாங்க அடுத்து கதை முடிகிற நேரத்தில் கிருஷ்ணக்கு சில சில ஆண்டு வயசும் அந்த பெண்ணிடம் மறுபடியும் ரங்கமணி போய் உறவுண்டு அவள் அவங்க வந்து அந்த உறவு இருக்கும்போது அவங்க பேசுகிறது அப்போ அந்த எனக்கு எனக்கு குழந்த உண்டாயிருச்சுன்னு தோணுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறதோட கதை முடியுது ஏற்றால மழை நிற்பதாக இல்லை அப்படின்னு ஒரு கவித்துவமாக முடியுது அந்த நாவல் அடிப்படையில் ரங்கமணி பார்த்தா அந்த கேரக்டர் பார்த்தோம்னா ஒரு ஒரு காம ஒரு பணக்கார இது என் தோணும் ஆனால் அவன் தன்னுடைய செயல்பாட்டுக்கு அங்கே அவன் சொல்கிற விளக்குங்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்குது என் சின்ன வயசுலேருந்து பணக்கார பையனா கூட சின்ன வயசுலேருந்து யார்கிட்டையும் பழக முடியாமல் விளையாட முடியாமல் இப்போது படிப்பு அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி நண்பர்களில் தேடணும் அதுக்கேற்ற மாதிரி பொருட்களை பயன்படுத்துகிறது இப்படி இப்படியே விளக்கப்பட்ட ஒருவன் ஒரு கட்டத்தில் ஒரு சுதந்திரம் அவனுக்கு கிடைக்கிது படிப்பு முடித்தப்புறம் அவன் கிடைக்கிற சுதந்திரத்தை அவன் தன்னோட விளையாண்ட இல்லை ஆட்களையும் திருப்ப சந்திக்கிறதும் அந்த பெண்களோட பெண்களை காதலிக்கிறதும் உள்ளவுக்கு போடுறதுமாக செலவிடுறேன் இது ஒரு வகையில் பரிசோதனை அப்படின்னு மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறேன் அது அது அந்த பரிசோதனை எப்படியானது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் புரியல அது சுந்தரராமஸ்வாமி சொல்கிற மாதிரி ஒரு நூலை வந்து நம்ம எத்தனை முறை படித்தோம் அப்படிங்கிற மாதிரி இது பா ரெண்டு மூணு முறை படித்தோம்னா நம்ம உண்மையிலேயே எழுத்தாள சந்திப்பிரகாசம் வந்து அதை சொல்ல விரும்புகிறதை நம்ம புரிஞ்சுக்க முடியுன்னு நினைக்கிறேன் இது நான் இது ஒரு முறை தான் படிச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து ரங்கமணியோடய கேரக்டர் பற்றி பேசுகிறோம்னா இந்த தனி இது ரங்கமணி வந்து ஒரு தனி ஒருத்தி அப் தனி ஒருத்திக்கு ஒரு மனிதன் அவங்க பெட்ரோல் பார்த்து வைக்கிற ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பெண்ணுக்கு தான் அந்த பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்க இந்த வகையில் இது எல்லாத்துக்குமே தெரியுது அங்கே இருக்கிற பெரும சூழலில் எல்லாத்துக்கும் இது ரங்கமணிக்கும் தெரியுது அதனால் யாருப்போ வாக்குறுதியும் கொடுக்கறதில்லை தொடர்ச்சியில் அழுதூரி வந்து நீ பெண்கள் ஏமாத்துற பயன்படுத்திக்கின்னு சொன்னால் கூட அவள் எந்த இடத்துலேயுமே பெண்களை வந்து ஏமாத்துறதுங்கிறத அவ ஏற்றுக்கிறதும் இது வந்து இந்த உட்புத்தகத்தில் அதிகமாக பேசப்படுறது வந்து கிருஷ்ணி காமாசி இந்த ரெண்டு பேருடைய மன உணர்வுகள் தான் அது அடிப்படையில் மற்ற பெண்கள் சொன்னால் கூட ரொம்ப குறைவு தான் இதில் பெண்கள் போக பொருளை பார்க்குறதுங்கிறது அந் அன்றைக்கு இருக்கிற நல்ல அதே சமயம் அது அங்கே இருக்கிற பெண்கள் படித்த பெண்களோ படிக்காத ரெண்டு பேருமே எல்லாம் அப்படியே தான் இருக்கிறாங்க கூடுதலாக அவங்கள்ட்ட ஒரு பலம் என்ன இருக்குதுன்னா பெண்கள் வந்து வேலைக்கு போய்விட்றாங்க படிக்காத பெண்கள் முருகை அதிரசம் சுட்டும் இல்லை வேறு ஏதோ வேலையை செஞ்சோ குழப்பம் ஓட்டுறாங்க மற்றபடி வேறு எந்த பெரிய வித்தியாசம் இல்லை பெண்களுடைய மாணவ ஓட்டத்தில் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு நல்ல கணவனுக்கு எங்கிறது தான் அன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு விதிக்கப்பட்டதான்னு எனக்கு தெரியல பிற்பாடு நல்ல ஒரு கணவனுக்கு எங்குறாங்க படித்த பெண்ணோ உள்ள படிக்காத பெண்ணோ ரெண்டு பேருக்குமான ஒரே ஆசை அது மட்டுமாதான் இருக்குது இந்த புத்தகம் முடியும்போது கல்விக்கும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கும் எந்த தொடர்பு நம்ம பவானி அந்த அந்த பாத்திரம் மூலம் தெரிஞ்சுக்க லு லடுதேச்சுவரியும் நம்ம அது மாதிரி சொல்ல முடியும் இந்த ரங்கமணி மூலம் இந்த பெண்கள் அடையிற உற்சாகங்கிறது அவனை போல் கம்பீரோ ஆண்மையோ வேறு எந்த இதுக்கும் வேறு எந்த ஆண்களுக்கும் இல்லை இதை சில முறை எழுத்தாளர் குறிப்பிட்றாரு ஏன்னா இங்கே இருக்கிற சாதாரண ஆட்கள் இங்கே இருக்கிற ஆண்கள் வந்து பெரும்பாலும் பணக்கார பின்பலில் தினசரி குடித்தொழிலாளி தான் ஹோட்டல் சர்வர் வேலை ஒரு குளிக்காம இருக்கிறது ம ஒரு மதுபான மதுபானம் இருந்திட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு வர்றது கிடைக்கிற பெண்களை வந்து இழுத்து புணருவது இல்லாம இந்த இதில் நிறைய விதிமீறலுன்னு ஒருது அதுவும் கதையில் வருது இங்கே ஒரு முதலே சொன்ன மாதிரி ரங்கமணி மேலே அவங்க அவங்கிட்டிருக்கிற பணம் மட்டும் இல்லாமல் அவன் மேலே பெண்கள் காட்டுற காதல் ஈர்ப்பு அவன் உடம்பு இருக்கிற ஒரு ஒரு வடிவம் கவர்ச்சி எல்லாமே அங்கே இருக்கிற ஆண்களுக்கு ஒரு ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு பொறாமையும் வயிற்று வயசுலையும் புலங்களையும் பொறுமலையும் உருவாக்குது இதுக்கான காரணம் எல்லாம் உங்களுக்கு நாவல் படிக்கும்போது பின்னாடி வரும் இந்த அதான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த முறைகவரி உறவு இருக்குது நிறைய பேருக்கிட்ட ஒரு திருமணமாய் வந்தால் கூட மருமகள மாமனார் வந்து ஒரு சாடம் மாடையாக பேசுகிறது ஒரு தொடுவது அது அதெல்லாம் பெண்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நுட்பமாக இந்த வகையில் அப்படி தான் பெண்கள் நடத்தப்படுறாங்க இந்த புத்தகம் முழுக்க அவங்கள மரியாதை நடத்துகிற ஒரே ஒரு ஆள் வந்து ரங்கமணி மட்டுந்தான் அது ரங்கமணி வந்து பெண்கள் எப்படி நடத்துகிறார் அப்படிங்கிறத பற்றியும் கதையில் இருக்குது இந்த வகையில் இந்த நாவல் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு முத முறை படிக்கும்போது ஒரு ஆபாசம் ஒரு மாதிரி தோணலாம் இது இந்த புத்தகம் முழுக்க பெண்களுடைய ஆசல் ஆசை காதல் பொறாமை முன்னேற்றம் சுயநல ஏன்னா பல்வேறு உணர்வுகள் இருக்குது இதுவரை வகையில் ஒரு வகையில் எ எல்லோரையும் ரங்கமணி சொல்கிறது கூட ஒரு வசந்தா வந்து நிறைய பிள்ளைப்பேராயி ஒரு நோய்மையொற்று சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த பெண்ணை வீட்டில் எத்துக்காத வெளியில் இருக்கும்போது பாதாமர்த்தடியில் இருக்கும்போது அந்த பெண்ணோட ரங்கமணியால் எளிதாக பேச முடியுது மருந்து கொடுக்க முடியுது ஒரு இறுதியை ஒரு அன்போடு ஒரு இதழோட இதில் முத்தம் கொடுக்க முடியுது அது நோயோ மற்ற காரணமோ இதெல்லாம் வந்து அது போக்கு வருவதே ஒரு அடுத்து பிள்ளைக்க வழி இல்லாத குட்டி வந்து கே மா இது கேரளாவிலேருந்து வர்றாங்க நீரை இடையராத ஒரு பாலியல் ரீதியான தொந்தரவு இருக்குது அவங்களுக்கு வீட்டில் அவங்களுடைய சணவனுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க வெளியில் இருக்கிற ஆட்கள் அப்படி பண்ணுறாங்க தமிழ தமிழத்தி அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சிருக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க கணவனுக்கு வந்து ஒரு விபத்து மூலம் ரெண்டு காலம் சிதை அடைஞ்சிருது ஆமாம் அதனால் அந்த பெண்ணுக்கு ஏற்படுற ஒரு பாதிப்பு அந்த கணவனை வந்து வச்சுக்கிட்டு அவருடைய கற்பையோ தன்னுடைய வாழ்க்கையோ நேர்மையாக வளவெடிக்கிறது அதையும் வந்து இந்த நாவலில் எழுத்தல் சிறப்பாக எழுதியிருக்கிறது இதில் அடுத்து பவானி பவானி வந்து எப்படின்னு சொன்ன மாதிரி பவானி வந்து தன்னுடைய கணவன் துறை அப்புறம் ராமலிங்கம் இந்த ரெண்டு கேரக்டர் இந்த ரெண்டு பேருமே வந்து பவானி வந்து ஒரு உடலுறுக்குள்ள நினச்சி துறை வந்து ராமலிங்கத்தை காசு வாங்கிக்கிட்டு தன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்குறேன் இது பவானிக்கு வந்து லலிதச்சுரி மூலம் தெரிய வருது லலிதரி மூலம் தெரிய வருதுன்னு நினைக்கிறேன் அப்போது வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொன் வந்து எப்படி துறையும் ராமலிங்கத்தையும் பழிவாங்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான பகுதி அது வழியாக தான் வந்து ரங்கமணிக்கு பவானியை பற்றி முழுமையாக தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது இது பின்னாடி வந்து அவன் வந்து ஒரு தனியாக ஒரு வக்கீல் வச்சு பகவானிக்கான வழக்கையே நடத்துகிறான் அடுத்து பகவதி குட்டிக்கு வேலை வாங்கி கொடுக்குறது அவங்க கணவனுக்கு டெல்லியில் டெல்லிக்கு கொண்டு போய் சைக்கிள்கள் வாங்கி கொடுக்கறது ஏற்பாடு செய்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இந்த வகையில் பெண்களோட உடல் உட்கிறது அவங்களோட பேசுகிறது இது எல்லாமே ஒரு ஒரு சோதனை மாதிரி தான் அவன் ரங்கமணி இந்த வகையில் அவன் தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது ரெண்டே பெண்களோட மட்டும்தான் சுந்தரி பவானி இந்த ரெண்டு பேர்த்தோட மட்டுந்தான் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஒரு பெண்கள் உடலுக்கான ஒரு மயக்கத்தை தாண்டி உடலுக்கு தாண்டி ஒரு கேள்வி கேட்குறாங்க லலிதேச்சூரியோட என்ன தான் படிச்சுட்டு அவனை எதிர்க்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த எதிர்ப்புங்கிறத அவனை விரும்புறது ஆழமாக விரும்புறது அப்படிங்கிறதில் போய் தான் முடியுது அதனால் அந்த பொண்ணை வந்து ஒரு ஒரு புரட்சியான ஒரு ஒரு ரங்கமணி ஒரு ரங்கமணி உட்பட எல்லான் கேள்வியாக இருக்கிற ஒரு பொண்ணாக சொல்ல முடியாது எல்லா பெண்களுக்குமான தைரியத்தை ரங்கமணி அவங்க இயல்பாக அதாவும் வேணும்னு உருவாக்குறது இல்லை அவன் இயல்பாகவே அதை பெண்களுக்கு மனதிற்குள்ளே உருவாகியிருக்கிறான் அது பகவதி குட்டி வந்து நினைவுபடுத்தி பார்க்குறது அதுக்கப்புறம் காமாஜி வந்து தன் கணவனோடு நெருங்குறதுக்கு என்ன செய்யக்கூடிய அந்த வழிகள் இருக்குது இல்லையா பல்வேறு வழிகள் ஒரு நுட்பமான வழிகள் காம விளையாட்டுன்னு வச்சுக்கலாம் அந்த அந்த விஷயத்துக்கெல்லாம் ரங்கமணி தான் முன்னோடியே இருக்கிறான் இந்த வகையில் இந்த புத்தகம் வந்து ஒரு பெண்களுடைய உணர்வுகளை பற்றி ஒரு தீவிரம் பேசக்கூடிய புத்தகம் அந்த தீவிரம் அந்த புத்தகத்தை வந்து நம்மளை வாசிக்க வைக்கிறது கூட நூல் வந்து தொடக்கத்தில் கொஞ்சம் பல்வேறு சம்பவங்கள் இல்லாமல் அக உணர்வுகளை போனால் கூட பிற்பகுதியில் பவானி பகவதி குட்டி வசந்தா இவங்களுடைய வாழ்க்கை வந்து வந்தப்பறம் நூல் கொஞ்சம் சில இடங்களுக்கு மாறுது இந்த நூல் மொத்தம் நூ முந்நூற்றி இருபது பக்கம் டிஸ்குரி பேலஸ் புக் பேலஸ் இந்த புத்தகத்தை பதிப்பிச்சிருக்கிறாங்க இந்த புத்தகத்தில் இருக்கிற சிக்கல் என்னென்னா அவர் ஒரு பிராமணன் அந்த இருந்தால் கூட அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் நூலில் நிறைய எழுத்து புள்ளி கம்ம இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை இது நாமளே வந்து இதெல்லாம் போட்டுவிட்டு படிக்கணுமோன்னு பதிப்போன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல நிறைய விஷயங்கள் நாமளே சரி பண்ண வேண்டியதாக இருக்குது இதில் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து சில சமயம் நமக்கு ஒரு உருவ குழப்பமாக இருக்கும் அக்னி அப்படிங்கிறதுக்கு அவர் பயன்படுத்துகிற எழுத்துக்கள் வேறுபட்டுதான் இருக்குது இருந்தாலும் இது ஒரு ஒரு பிராமணனுடைய வாழ்க்கையை பேசுகிற புத்தகம் அதில் அதனால் வட மொழியை பற்றி சொல்ல முடியாது இது பெண்களுடைய அகவலும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நூல் இது மலைப்பயிற்சி பாட்காஸ்ட் நான் உங்கள் ரோனிங் இதுவரை இந்த விமர்சனத்தை கேட்ட எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்